ஜம்மணிாமி மருமரீச்சா ஜகத்விலக் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஜகத் விலக் ஜிலட்சணம்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 பொய்யும் அல்ல ஒரு தோற்றம் அதுக்கு தான் உண்மையும் அல்ல பொய்யும் அல்லான்னா என்ன அர்த்தம் அது ஒரு தோற்றம் கடல் என்பதும் அலை என்பதும் உண்மையாக பொய்யான்னா அது உண்மையும் அல்ல வெறும் பெயர் தண்ணீருக்கு வேறாக ஒன்றும் இல்லை தண்ணீருக்கு வேறாக ஏதேனும் இருக்கிறது என்று தோன்றுமானால் அது உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல உண்மை அல்லங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இங்கே உண்மையல்ல வச்சு இதை அதை வச்சு சொல்லணும் உண்மை ஆகவே நீ எதை கவனிக்கணும்னா தண்ணீரை மாத்திரம் எப்படி கவனிக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தங்கத்தை மாற்றம் கவனிக்கணும்னு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி பிரம்மத்தை தான் நீ கவனிக்கணும் ஆக மிச்சியாவை கவனிக்காதே சத்தியத்தை பார் மிச்சையை பார்க்காதே சத்தியத்துக்கே முக்கியத்துவம் கொடு மிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே மாறாததற்கு முக்கியத்துவம் கொடு மாறுவதற்கு முக்கியத்துவம் தராதே அதுதான் சொல்கிறார் வாரு பிரம்ம ஜ விலக்கணம் ஜகத் விலட்சணம்னா என்னர்த்தம் ஜத்துக்கு வேறானது நகைக்கு வேறானது தங்கம் நகைக்கு வேறானது தங்கம் நகை தங்கம் அல்ல நகை தங்கமாக நகை தங்கம்னு சொன்னால் நம்ம நான் நம்ம லாஜிக்கு ஞாபகம் இருக்கோ ஆ நான் அது கவனமாக சொல்லுவேன் நகையை நீங்கள் வச்சுக்கோங்கோ தங்கத்தை எங்கிட்ட கொடுங்க நகையை நீங்கள் வச்சுண்டு நானும் புத்திசாலித்தனமாக கேட்கணும் இல்லையா நகையை எங்கிட்ட கொடுத்துட்டு தங்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் புத்திசாலித்தனம் இல்லைது விவரமாக சொல்ல எல்லாரும் அவங்க அவங்க நகையை வச்சுக்கிண்டு தங்கத்தையெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் நகைக்கு வேறானது தங்கம் ஜகத் விலக்ஷணம் பிரம்மன் அதுக்கு ஈஸ் ஈக்குவல் வேறானது தங்கம் தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை பிரம்மணாக அந்நத்து கிஞ்சன நாஸ்தி எப்படி டெவலப் பண்ணுறார் பாருங்க ஜத்துக்கு வேறானது பிரம்மம் பிரம்மத்துக்கு வேறானது ஒன்றும் இல்லை பிரம்மத்துக்கு வேறானது ஒன்றும் இல்லை பிரம்மத்துக்கு வேறானது ஜகத்துன்னு சொல்லிவிடுவோம் இல்லையா உடனே நமக்கு புத்தி என்ன தோணும் ஜகத்து நகைக்கு வேறானது தங்கம் தங்கத்துக்கு வேறானது நகை இந்த எக்ஸாம்பிள் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்களெலாம் இல்லையா இந்த தண்ணீர் அலை உதாரணம் இந்த தங்க நகை உதாரணம் இல்லைன்னா எப்படி பாடம் நடத்துறது கடைசியில் எல்லாரும் என்ன சொன்னா எக்ஸாம்பிள் நல்லா புரியறது எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்கிறீங்களோ அதுதான் புரியலை அது புரியணும்னா என்ன பண்ணுறது எக்ஸாம்பிளை வச்சு தான் விளக்கி ஆகணும் வேறு வழி கிடையாது தெரிந்ததை கொண்டு தெரியாததை தெரிவிக்க வேண்டும் எழுத்தெல்லாம் அகரம் முதல தெரிஞ்சது உலக ஆதிபகவன் முதற்றே தெரியாது தெரிஞ்சதை வச்சு தான் தெரியாது சொல்கிறார் அவர் திருவள்ளுவர் அப்போ என்னென்னா எழுத்தெல்லாம் அகிற முதலங்கிறதுக்கு புத்தி கொஞ்சம் இருந்தால் போகும் அதுக்கே புத்தி வேணும் உலக ஆதிபகவன் முதற்றேங்கிறது கொஞ்சம் இன்னும் புத்தி வந்து நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு தேவை அவ்வளோதான் ஆஹா பிரம்மணா அந்நத்து கிஞ்சித்து நாஸ்திங்கிறது பிரம்மணா அந்நிய கிஞ்சன நாஸ்தின்னு அர்த்தம் கிடையாது அப்படி இருக்கிற மாதிரி தெரிகிறது அப்படின்னா சுவாமிஜி நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நகைக்கு வேறானது தங்கம் ஜெகத் விலக்ஷணம் பிரம்ம ஈஸ் ஈக்குவல் வேறானது தங்கம் பிரம்மணோன்ன கிஞ்சன தங்கத்துக்கு வேறாக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லாட்டி இதை முதல்ல போட்டுக்கணும் தங்கத்துக்கு வேறாக ஒன்றும் இல்லை இஸ்இக்குவல் டு பிரம்மனஹ் கிஞ்சன இதுதான் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றோங்கிறதையும் நகைன்னு ஒன்று தெரியறதே சுவாமி என்ன இருந்தாலும் அட்ராக்ஷன் அதில் தானே இருக்கு அட்ராக்ஷன் வந்து அதில் தானே இருக்கு இங்கிருந்து இதுவரைக்கும் வளையல் போட்டுருக்காங்க ஒரு வளையல் மாதிரி ஒரு வளையல் இல்லை இந்த வளையல் ரவுண்டாக இருக்குது இப்படி இருக்குது என்னெல்லாம் டிசைனுங்கிறீங்க அந்த கேட்லாக் புஸ்தத்தை பார்த்தா மகாமாயா அந்த கேட்லாக் வாங்கி பார்த்தோம்னா அது வீட்டில் எல்லோரும் பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே முக்தியே கிடச்சிடும் அத்தனை வேணும் உக்காந்து நீ எப்படி இருக்கு நமக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக பிடிக்காது சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிக்கலை ஒய்ஃபுக்கு பிடிச்சிருக்கேன் அதனால் நான் போட்டுகிட்டுருக்கேன் அதுக்காக சொல்கிறாங்க இல்லையா பிடிச்சிருக்கேன் அதனால நான் போட்டுருக்கேன் என்ன பண்ணுறது ஒய்ஃபுக்கு பிடிச்சது நான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின் அதர் வேற இருக்கலாம் எனக்கு தெரியாது சாமியாருக்கு பிடிச்ச துணின்னு வாங்கி தர முடியுமா ஒரே காவிதான் எல்லா இருக்கட்டும் விஷயம் என்ன இங்கே அந்ந அந்நிய பாதிச்சேத் பிரம்மத்துக்கு வேறாக விளங்குகிறது சுவாமி எனக்கு இது டிசைன் தான் ஒரே மை மைண்டு முழுக்க டிசைனாக தான் இருக்கே தவிர கோல்டே காணமே அப்படின்னா அத்தனையும் மாயை தான் மித்யாங்கிறது பிரம்ம அந்நத்பாதிச்சேன் மித்யா பிரம்மத்துக்கு வேறாக ஏதேனும் விளங்குகிறது என்றால் அது சதசத்யாம் அநிர்வச்சனீயத்வம் மித்யாத்வம் நித்யான்னா என்ன அர்த்தம் அது வேற மாதிரி தெரிகிறது ஆனால் அது வேற இல்லை அதுக்கு உதாரணம் சொல்கிறார் எச்சா மறுமரீச்சிக்கா மறுன்னு சொன்னால் பாலைவனம் மரீச்சிக்கான்னா நீர் காணல் நீர் பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் மறு மரீச்சிக்கா எச்சான்னா எப்படி பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீரை போல பாலைவனத்தில் தோன்றும் காலல் நீரை போல பிரம்மத்துக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லை இப்போ இதில் எத்தனை வேலை பண்ணியிருக்கார் பாருங்க அதாவது அத்வைத் துவைத்தத்துக்கு வேறானது அத்வைத்தம் அத்வைத்தத்துக்கு வேறாக துவைத்தம்னு ஒன்றும் கிடையாது அத்வைத்தத்துக்கு வேறாக துவைத்தம் இருக்குதுன்னு சொன்னால் அது வாஸ்தவம் இல்லை எப்படின்னா பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீரை போல காணல் நீர் உண்மையாக பொய்யான்னு கேட்டால் என்ன சொல்கிறது காணல் நீர் கண்ணுக்கு உண்மை அறிவுக்கு பொய் அதே சூரியன் உதிப்பதும் மறைவதும் அதாவது அனுபவத்துக்கு உண்மை அறிவுக்கு பொய் பூமி சுற்றி என்பது அறிவுக்கு உண்மை அனுபவத்துக்கு பொய் எப்படி சொல்கிறேன் கரெக்டு தானே அனுபவத்தில் இருக்கோ இல்லை அறிவுக்கு உண்மை ஆக இங்கே எப்படின்னு கேட்டால் அனுபவத்தில் உண்மையாக இருக்குது அறிவுக்கு பொய்யாக இருக்குது அதைத்தான் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுண்டு அது மாதிரி இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற எல்லா விதமான எல்லாம் மாறுறது உடம்பு மாறுவது மனசு மாறுறது புத்தி மாறுறது இதை மாறுறதுலேயே நம்ம என்ன பண்ணுறக்கோம் இது மாறாதுன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் மாறாதுன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் மாறித்தான் ஆக போகிறது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்பமே இருக்கணும் துன்பமே வந்துடக்கூடாதுன்னு இன்பம் வரும் போகும் துன்பம் வரும் போகும் எதுவும் சாஸ்திரம் கிடையாது ஆனாலும் நம்ம மனசு எது நாடுகிறதுனா துன்பம் வேண்டாம் இன்பமே வேணும்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 காணல் நீருக்கு சமானம் ஆனால் அது என்ன ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரிகிறது அதுக்கு தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எனக்கு துக்கத்தை போக்குன்னு கேட்குறத விட ஞானத்தை பலப்படுத்துன்னு கேட்குறது நல்லது எனக்கு ஞானத்தை கொடு ஞானத்தை பலப்படுத்து போரும் ஜென்மா ஆகையினால இந்த ஜென்மாவையே நான் திரும்ப திரும்ப யோசிக்க விரும்பலை ஆக எனக்கு ஞானத்தை கொடுத்து என் ஞானத்தை பலப்படுத்து அதுதான் கேட்கணும்னு எனக்கு தோன்றுகிறது ஜேன் மித்யா யதா மருமறீச்சிக்கா ஸ்லோகம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன்